சத்குருஸ்வாமிக்கு ஜெயின் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதி குரு கிருப்பையால் கர்க்க பாகவதி கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் ருக்மிணி கல்யாணம் ஸ்ரீகிருஷ்ணனோட நடப்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அத்தியாயங்களில் மூணு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டதையும் ஆரம்பித்து விட்டோம் மேலே பார்ப்போம் இந்த ருக்மணி தாயார் மகாலட்சுமி சுரூபமாக அவர் பண்ணார் கண்ணனுக்கு வந்து முதல் கல்யாணம் தான் விதிமுறை பிரகாரம் செய்து கொண்ட முதே முதல் கல்யாணம் கரெக்டு இந்த ருக்மணி கல்யாணம் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு கல்யாணத்தில் எட்டு பட்ட முதல் பட்டமகிழ்ச்சி தான் இந்த மகாலட்சுமி சொரூபமாக இருந்த ருக்மிணி தாயார் விதர்ப தேசம் சொல்லப்பட்டதையும் இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் அந்த ஒரு பகுதி இது நாக்பூர் இருக்கு இல்லையா நாக்பூரும் நாக்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் நாக்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்தியாவுக்கு பாரத தேசத்துக்கு மையமாக இருக்குது சென்டராக இருக்குது அந்த இடத்துல தான் அங்கே சொல்லப்பட்டதே இடமும் அந்த நாக்பூர் பக்கத்தில் தான் இருக்குது இப்போவும் அந்த இடத்தை பார்க்கலாம் நம்ம பகவானான கண்ணன் சௌராஷ்டிர தேசத்தினுடைய ஒரு எண்டலை மூலையில் இருக்கு அந்த துவாரகா தேசம் துவாரகா நகரம் தான் நிர்மாணம் பண்ணப்பட்டது அந்த சமுதிரத்துக்கு நடுவில் சமுதிரத்தை வந்து சாப்பிட்டு கொடுக்கு ஆஃப்டர் இருக்கப்புறம் பகவானுடைய அவதாரம் உடனே சாப்பிட்டு கொடுக்கும் பகவானுடைய அந்த ஆலயம் மாத்திரம் பேரனான அதாவது கண்ணனுடைய புத்திரன் பிரத்யும்னன் பிரத்யும்னுடைய புத்திரன் அனிருத்தன் அனிருத்தனுடைய புத்திரனால் நிர்மாணம் பண்ணப்பட்டது அவங்க ஒருத்தர் தான் கடைசியில் யார் அவர் குளத்தில் வந்து மிஞ்சி இருக்கக்கூடிய அவரை குன் போய் அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்தில் ஒரு ராஜாபிஷேகம் பண்ணி அந்த பிருந்தாவனம் மதுரைக்கு அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணது அந்த கிருஷ்ணன் வந்து மறைந்த அப்படி அந்த ஆலயம் மாத்திரம் இப்போ இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் எட்டு பட்டவகைகள் பண்ணதில் இந்த புடி தாஜாருடைய கல்யாணத்தை ஆரம்பிக்கிறார் குண்டினபுரத்திலிருந்து இந்த விதர்பதேசத்துக்கு விதர்பதேசம் இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா ஒரு பிரதேசத்தில் நடுநாயமாக இருக்கக்கூடிய நாக்பூருக்கு பக்கத்தில் கூடிய குண்டினபுரத்திலிருந்து கண்ணன் அந்த ரக்ஷ விதி பிரகாரம் ருக்மணி தனக்கு அனுப்பின ஒரு சந்தேகத்தை வைத்து கடத்தி போனார் ராட்சத விதம் பண்ண எட்டு விதமான முறைகள் சொல்லப்படுறதுக்கு விவாக முறைகள் அதில் க்ரத்திரியர்களுக்கு மட்டும் க்ரத்தியர்களுக்கு மட்டும் க்ரத்தியர்களுக்கு மட்டும் எந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண் விரும்பினால் அவளுக்கு பிடித்திருந்தால் அவளுடைய சம்மதத்தோடு அந்த கத்திய ராஜா அந்த பெண்ணை ராட்சச விதினு அதுதான் அதனால் ப பார்த்த உடனே பேரை கேட்டவடனே தப்பாக எடுத்துடக்கூடாதுங்கிற தர இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் சொல்லி விவரங்களில் சொல்லணும் அப்போது அவர்கள் வந்து மற்ற ராஜாக்களை ஜெயித்து கொண்டு போகலாம் ஆனால் கடைசியில் சொல்லப்படுது பகவான் வந்து விதிவத்து உயர் விதிவ விதிவத் பிரகாரம் கல்யாணம் செய்து கொண்டார் அந்த துவாரகாப்பட்ட அப்படி சொல்லப்படுகிறது இப்ப இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல இருந்து ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயி ஸ்ரீ சுகபாஜம் ராஜாசீத் பீஷ்பகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தச பஞ்சா பவன் ஏகா ஜவரான ஸ்ரீ சுகபாஜம் ராஜாசீத் பீஷ்பகோ நாம சசியஞ்சாபவன் புத்தா கன் கனியா நுக்யோக் ருக்மாகுனந்தரேஷோருமதி சதிகிரமோரேஷோருமதி சதி சோபிய முக்கூவீரிய கிராகை கீயமான தம் மே சதம் பூப்பம் குந்தவீஜு கிராகை கீயமான தம் மேனே சதம் பாத்திலட்சிய ஊப்பசீலு கிருஷ்ணச்சாரியம் சமுகோடம் மனோதே தாம்பிலட்சதாரிய ரூபீலு கிருஷ்ணீம் பாரியம் சமுடம் மனோதே பந்தூனமிச்சம் தாத்து கிருஷ்ணா பகி நூப்பம் தோ நிய கிருஷ்ணம் அமன்யூனா தாத்து கிருஷ்ணா பகி நூப்பிருஷ்ணம் ருக்மீச்சை அமன்ய இருபத்தஞ்சாவது இருபத்தொன்னுல இருபத்தஞ்சு உத்திண்டு இருபத்தி அஞ்சு ஸ்வீசுகோ வாசம் ராஜாசிஷ்போ நாம விதர் பான்னு தய பஞ்சாபவன் புத்த கனியா வரா நிசுகோ வாசம் ராஜாசிஷ்போ நாம விதர்ப மான்ன் தச்சாவன் புத்தா கனியாவரானு அனந்தர ருமேஷோக் ருமிம் சுசா சீம் ருமிரியோக்மரோரேஷருமீஷா சுசா சீம் சோப்புச்சீங்க தம்மேனே சதுசம் சோப்புச்சுக்கு ஊப்பீஜு கீயமான தம்மேனே சதுசம் தாம்பிலட்சீலு கிருஷ்ணீம் பாரியம் சமோ மனோம் தா ாரிய ரூபீலு கிருஷ்ணம் பாரா சமுடம் மனோனிச்சம் தாத்து கிருஷ்ணயூப தோனியிருஷ்ணருமன்வூத்தம் தாத்து கிருஷ்ணா தோனியிருஷ்ணும் அமன்வ இப்படி ருமணியினுடைய கிருஷ்ண ருக்மணி கல்யாணத்தை ஆரம்பிக்கிறார் சந்தோஷத்தோட குதூகலத்தோட மூணு கேள்விகள் கேட்டார் ராஜா பரீட்சித்து கேட்பதற்கும் நித்தியம் தினம் தினம் ஒவ்வொரு தர கேட்பதும் புருசு புருசாக இருக்குமே அது வந்து மதுரமா இருக்குமே கேட்டது போருன்னு இருக்காது அப்படின்னு எல்லாம் ஒசத்தியா சொன்னப்புறம் சுக்கபிரமண்கள் சொல்ல ஆரம்பித்தார் எப்படி விதர்ப தேசத்தினுடைய பதி ராஜா பீஷ்பகன் சொல்லப்பட்ட ஒரு மகாராஜா இருந்தாங்க அதான் சொன்னேன் விதர்ப தேசம்னு சொல்லப்பட்டது மகாராஷ்டிரான்னு இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அந்த இதுக்கு ஒரு பகுதி நாக்பூர்ன்னு சொல்லப்பட்டது இந்த பாரத தேசத்தினுடைய மையமாக இருக்குது சென்டராக இருக்குது அதனுடைய பக்கத்தில் இருக்க அந்த குண்டினபுரம்னு சொல்லப்பட்டது அதுதான் அதை சுற்றி இருக்கக்கூடிய தேசம் தான் தேசம் அவருக்கு அஞ்சு புத்தர்கள் இருந்தார்கள் எல்லாம் தங்கம் தங்கம் தங்கம் தங்கமான மகாலட்சுமி வரப்போகிறதுனால அவர்களுக்கு முன்னாலே அவர்களுக்கு வந்து தங்கங்கிறாப்பிலேயே பேர் வச்சுட்டார்களே அவருடைய தகப்பனார் அழகான முகம் கொண்ட அழ மிகவும் அழகு வாய்ந்த சமஸ்த லட்சணம் கொண்ட ஒரு பெண் இருந்தார் இருந்தார்கள் ருக்மி அவதான் முதல்வன் மூத்தவன் ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேசன் ருக்ம மாதி இப்படியும் எல்லாம் ருக்மா ருக்மானு தங்கம் தங்கம் எல்லாம் தங்க மணி தங்க செல்வன் தங்க தங்க புத்திரன் இதோ அப்படி வச்சுக்கோங்க தங்க கை கொண்டவன் அப்படி இருக்கும் வச்சுக்கோங்க தங்க கேசம் கொண்டவன் இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படிதான் தங்கமாக இருக்கு எல்லாம் பின்னால் வந்து தங்கமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தயார் வரப்போகிறாள் அதுக்காக எல்லாவர்கள் பேரை முன்னால் தங்கங்கிறாப்புல முடியும் ருக்மி ருக்மரதன் ருக்மிதான் முத் மூத்தவன் ருக்மரன் ருக்மபாகு ருக்மகேசன் ருக்மமாலின் நாலு பேரும் தம்பிகள் நல்ல குணங்கள் அமைந்த அழகான ருக்மணின்னு சொல்லப்பட்டவள் அவர்களுக்கு அமைந்தார் அவள் தன்னுடைய அரண்மனைக்கு வரக்கூடிய ஜனங்களால் ஆமாம் சாது ஜனங்கள்லாம் அப்பப்போ அந்த அரண்மனைக்கு வருவார்கள் அவர்களுக்கு தெரியாது அதுவும் ஞானிகள் இருக்காரு அவர்களுக்கு தெரியாது அப்போ இந்த இது குண்டினாபுரத்தினுடைய விதர் பிரதேசத்துக்கு பீஷ்பக ராஜா இருக்கக்கூடிய சபைக்கும் அவர்கள் வராங்க இங்கே தான் அந்த மகாலட்சுமி தாயார் வந்திருக்கிறார்கள் அந்த பரமாத்மா கிருஷ்ணன் துவாரகையில் இருக்காண்டது அப்போ கிருஷ்ணனுடைய பிறந்ததுலேந்து இருக்கக்கூடிய அவனுடைய லீலைகள் அழகு பராக்கிரமம் காம்பீரியம் இப்படி அவனுடைய குணங்கள்லாம் ஐஸ்வர்யிலத்தையும் அவர்கள் சொல்வார்கள் கதை கதையா சொல்வார்கள் பொனியினுடைய அப்போ தன்னுடைய தகப்பனாரிட்ட இருந்து கொண்டும் தகப்பனார் செல்லம் அப்பா செல்லம்மாருக்கும் பொண்ணு அப்போ அம்மா அந்த மகாலட்சுமி சுரூபமானார் புனிதாயார் எல்லா பெரியவர்களும் சிறந்தோர்களும் ஞானிகளும் எல்லா ஆச்சாரிகள்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவினுடைய லீலைகள் அவனுடைய அழகு அவனுடைய பராக்கிரமம் அவனுடைய காம்பீரியம் இந்த குணங்கள் அப் ஐஸ்வர்யம் கேட்டு கேட்டு அவன்தான் தனக்கு பதி அவன் நமக்கு துல்லியமான சமமான கணவன் ஜோடின்னு நினைத்தான் அப்போ கிருஷ்ண பகவானும் புத்தி லட்சணங்கள் உதார குணம் அழகு தர்மம் நல்ல சீலம் நல்ல குணங்கள் நல்ல நல்ல சீலம் பண்புகள் எல்லாத்தையும் பார்த்து இதை இப்படி இருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த அழகான ருக்குமணியை தனக்கு ஏற்ற பத்னியாக விவாகம் செய்து கொள்ள எண்ணம் கொண்டார் ஏன்னா இப்போ ஒருத்தர் இருக்கார் இப்போ நாரதர் சுவாமியும் வச்சிருந்தார் நாரதர் வருவார் பீஷ்ம மகாராஜானுடையும் அரண்மனைக்கு வந்து கண்ணனுடைய கதைகளை தான் சொல்லுவார் அங்கே துவாரகிக்கு போவார் அங்கே போய் ருக்மிணியினுடைய கல்யாண அவளுடைய அழகு அவளுடைய குணங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுவார் அப்போ ரெண்டு பேரையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் மூட்டிவிட்டு ருக்மிணி கண்ணன் தான் தனக்கு பத்தின்னு மனசில் தோன்ற மாதிரி செய்தார்கள் கிருஷ்ணனும் ருக்குமணி தான் தனக்கு ஏற்ற பத்னி அப்படின்னு ஏற்ற சொல்லி இப்படி நாரதனும் ஒரு உதாரணம் சொன்னேன் இப்படி பல பல ரிஷிகள் ஆச்சாரியர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் செய்கிறார்கள் ஆஜனே அப்படிப்பட்ட தங்கையான ருக்மிணிய பந்துக்கள்ான் கிருஷ்ணனுக்கு எல்லாரும் அவர் ஒரு சபையில் சொல்கிறார் பண்ணி கல்யாணம் செய் கிருஷ்ணனுக்கே கொடுக்கலான்னு இருக்கேன்னு அவருடைய தந்தை அபிப்பிராயத்தை சொல்கிறார் அப்படி இருக்கிற போதும் கிருஷ்ணனுக்கு கொடுக்க விரும்பியவர்கள் பந்துக்கள் கொடுக்குறதை பார்த்துந்தே அதை திருப்பி விட்டு அவர் வந்து கடுமையாக கிருஷ்ணனுடைய விரோதியான கிருஷ்ணனை பிடிக்காது கிருஷ்ணனை அவனுக்கு சகிக்காது கிருஷ்ணனை பிடிக்காது கிருஷ்ணனுக்கு எதிரியாக இருக்கணும் கிருஷ்ணனை விருக்கிறன் அப்படிப்பட்ட விக்யானவன் சிசுபாலனுக்கு கொடுப்பதுன்னு நிச்சயத்தான் அவன் வந்து அந்த சபையில் அப்படி கோஷம் பண்றான் விரமா பார்க்கும் சுகபிரமிணிகள் சொல்றார் அந்த ராஜா கேட்டேன் மூணு கேள்விகளாக கேட்டேன் மூணு ஸ்லோகங்களால கேட்ட கேள்விக்கு மூணு அத்தியாயங்களால வரமா சொல்றார் அவர் ரசிச்சு சொல்றார் அவர் பரம் பிரம்மானி ஹயத்தில் பிரம்மத்தை பார்க்குறவர் அப்புறம் வந்து அப்போ இறங்கி வந்து அப்போ பகவானுடைய கல்யாண குணங்களை ரசித்து அதை அனுபவிக்கிறாங்க அப்படி விதர்ப நாட்டு ராஜாவா பீஷ்பகன் ஒரு மகாராஜா அவனுக்கு அஞ்சு புத்த இருக்கு அழகான ஒரு புத்திரி இருந்தால் குமாரி இருந்தார் ருக்மி அதில் மூர்த்தவன் ருக்மரதன் ருக்மபாபு ருக்மகேசன் ருக்மமாலின்னு அந்த ருக்மின்னு சொல்லப்பட்ட மூத்தவனுக்கு நாலு தம்பிகளாக இருந்தாங்க அப்ப மொத்தம் அஞ்சு பேராச்சு அஞ்சு பேரும் இதை காமிக்கிறது பஞ்ச இந்திரியங்களை காமிக்கணும் இந்திரியங்களை தான் நம்மளை வந்து இப்ப வந்து என்ன பண்றது தப்பான விஷயத்துக்கு நம்மளை அடிமையாக்குது இந்த ஜீவனை இந்த ஜீவனை வந்து கண்ணை வந்து கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணோ ரக்ஷகுமாம் ஜரா திருகுரு நமசியாமஹம் கிருஷ்ணேசிங்கா கிருஷ்ணா அப்படியே வேற்றுமை இருக்கும் இதுல சம்கிருதத்தில் முதல்ல வேற்றுமை இருக்கும் அகா ராஜ புல்லிங்க ராமசப்தங்க மாதிரி கிருஷ்ணனுடைய சப்தம் வரும் அப்போ கிருஷ்ணம் கிருஷ்ணேன கிருஷ்ணா கிருஷ்ணா திரி கிருஷ்ணன் அப்படியெல்லாம் அந்த இருக்கலயே அரைவச்சே ஸ்லோகம் இருக்கும் அப்படியே கிருஷ்ணனை தவிர வேறு ஒண்ணும் நினைக்கல அப்படி வந்து இருக்காள் அந்த பெண் ருக்மி மூத்தவன் அவனுக்கு பிடிக்காது ருக்மரதன் ருக்மபாகு ருக்மகேதன் ருக்மாரின்னு அவனுக்கு தம்பிகள் நிறைய குணம் படைத்தவள் அந்த குணசாலி சீலம் படைத்தவள் ஒரு பத்திவிரத்தைக்குண்டான ஒரு குணங்கள்லாம் இருக்கக்கூடியது இவன் அந்த ருக்மிணி அவருடைய தந்தை இப்படிப்பட்ட கண்ணனுடைய முக்குந்தம் முக்கியம் கொடுக்கூடிய முக்குந்தன் அப்படிப்பட்ட ருக்மிணி தன்னுடைய தாப்பனார் பீஷ்பக மகாராஜனுடைய மாலைக்கு வரக்கூடியவர்கள்னா கிருஷ்ணனுடைய அப்படிப்பட்ட அழகானது அவனுடைய பேராற்றல் குணங்கள் இதெல்லாம் கேட்டு அவன்தான் தனக்கு சரியான ஏற்ற பதி அவன்தான் தனக்கு வந்து கணவன் அவன்தான் தனக்கு தனக்கும் உண்டான பர்த்தா அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியும் ஏ ராஜனே அறிவாலையும் சாமுத்ரிகா லட்சணங்களாலும் ஞானத்தாலையும் அவளுடைய கொடை தன்மை வள்ளல் தன்மையாலும் அழகாலும் ஒழுக்கத்தாலும் நல்ல குணங்களாலும் அந்த ருப்புணி தான் தனக்கு ஏற்ற பத்னின்னு கண்ணனும் கிருஷ்ணனும் அவளையே கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானம் பண்ணார் அப்போ மனசில் ரெண்டு பேரும் அப்படி தான் பண்ணாரு இதுல என்ன பெரிய விஷயம் அவர் அவன் நாராயணன் இவர் மகாலட்சுமி ரெண்டு பேரும் கல்யாணம் பேருக்கு மனுஷ வேஷம் போட்டு வந்திருக்காரு சகோதரியான ருப்பணிய கிருஷ்ணனுக்கே கல்யாணம் செய்து கொடுப்பது மனம் முடிப்பது அப்படின்னு தகப்பனார் குண்டின தேசத்து அந்த விதர்பதேத் ராஜா அந்தர்பே பீஷ்பதே பீஷ்பகன் அவர் நிச்சயம் பண்ணார் உறுப்பினர்கள்லாம் அந்த சொந்த சொந்தக்காரர்கள்லாம் அவர்களே அதையே ஆமோதனம் பண்ணார்கள் சபா ஆமோதனம் பண்ணுறது அப்போது கிருஷ்ணன்ட்ட பகை கொண்டவன் விரோதம் கொண்ட ருக்மி அதை தடுத்தான் சேரி ராஜத்து ராஜா சேரி தேசத்து ராஜா சுயிச்சுப்பாரு அவன் அவனுடைய ஃப்ரெண்டு ஆமாம் எல்லா இதை திருடர்களும் எல்லா போக்குரிகளும் எல்லா துட்டர்களும் ஒன்றா சேர்ந்து பாருங்கள் உண்டா இல்லையா இப்போ எப்படி இருக்குது நான் நாட்டில் இந்தியாவினுடைய ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளி எப்படி இருக்கு இந்தியா கூட்டணி அப்படி மாதிரி அப்போ உண்ணா சேர்வார் அப்படிப்பட்ட சிசுபாலனே தன்னுடைய தங்கைக்கு ஏற்ற பதி இவன் கருதினான் அப்படி வந்து கோஷம் பண்றான் சபைகள் மேலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பஞ்ச இந்திரியங்கள் வந்து கண்ணே கிருஷ்ணனை பார்க்கணும்னா பார்க்க விடாது காது கண்ணனை பத்தி கேட்கணும்னா கேட்க கூடாது மூக்கு கண்ணனுடையும் அந்த துளசியையும் பிரசார துளசியை மூக்கணும் விடாது வேண்டாதுக்கு நாக்கு கிருஷ்ண பிரசார சாப்பிடணும் விடாது அப்போது சரீரம் கிருஷ்ண பக்தர்களையே பரிசு விடாது அப்போ இது அஞ்சும் வேறு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதையும் செய்வ விரும்புறது அதுதான் அஞ்சு இந்திரியங்கள் இந்த ருட்மணியை வந்து ஒரு ஜீவனாக இருக்காங்க அப்போ பரமாத்மா இந்த பஞ்ச இந்திரியங்களே காப்பாற்றி அந்த ருக்மணியான ஜீவனை தன்னோட சேர்த்து கொள்ளும் அவ்வளோதான் இந்த ருக்மணி விவாகம் மேல இருபத்தி ஆறுல இருந்து தது அவேத்திய அசிதாபாங்கி வைதர்பி துர்மணாபிரஷம் விசிந்திய ஆப்தம் துஜம் கர்ச்சினம் கிருஷ்ணாய பிராகுணோத்ருதம் தர்வேத்தியம் வைதர்பி துர்மனாபிருஷம் விசிந்திய ஆப்தம் துஜம் கர்ச்சினம் கிருஷ்ணாய द्वारका चमभ्ये प्रतिहारि प्रवेशि अपश्चिराद्यम पुषम आसीन कांचनासनेका समभ्येत प्रतिहारि प्रवेशि अपच्चिराद्यम पुषम आसीन कांचनासने दृष्ट् தம் அவருதேவிய இசனிய அஹையஞ்சிரே எதாத்மாக்கா தம் அவருசன பகையஞ்சிரே எமக தம் முக்கவந்தம் விஷராந்தம் உபகிய சாப்பிட்டு படின பாரோ அவியம் அபருச்சதம் तम தம் பத்தோபிய சா பஷன் பார அவியப்பேஷே விர்தசம்மத வர்த்தேனா கஷ்டி துஜபரஸ் தர்மஸே வந்தசம்மத வர்த்தேன அத்துஷ்டமனசா முப்பராவ் இருபத்தார்பதிம் மறுபடியும் புரவத்தி பாம் அம்பத்தி ரெண்டாவது உத்தராரீக ருமிணி உத்வம் தவேத்திய அசிபாங்கி வைதீர்மம் விசித்திய ஆப் யுஜம் கஷனையாசிணோம் தரவேத்திய அசிதபாங்கி வைதீபம் விசித்திய ஆப் யும் கச்சினிருஷ்ணா பரானோம் சமேத்தி பிரித்தம் புருஷமாசீன காஞ்சனாச்சே பதி பிரி அப்பம் புருஷமாசீனம் காஞ்சனா தவருகன உவசியர்மோகாண்டிய உபியஞ்சக்கே யாத்மா தம் முக்கவந்தம் விஷராந்தம் பகமிய சட்ட பிம்பா அவிய அமூ அப்பருச்சதவரா உபகமிய சாாங்க அபிமசன் பாது அவியிரப்பருச்சன கச்சிது ஜுவரே தர்ஸே விருத்த வர்த்தேண அன்ட்டுமனசா கச்சித்ஜுவரே கச்சிது தர்மஸே வந்த வர்த்தே அன்ட்டுமனாக்கம் பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றார் சுக பிரம்மரிஷிகள் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம் அசிதா பாங்கி வைதர் அப்படிப்பட்ட அழகான விழிகள் கொண்டவள் கண் விழிகள் கொண்டவள் கருவிழிகள் கொண்டவள் இருப்பணி இதை தெரிஞ்சு கொண்டு எது அண்ணா வந்து தன்னை சிசுபாலனு கொடுத்ததுன்னு இப்படி சபையில் கோஷம் பண்ணிருக்கான் நிச்சயம் பண்ணிருக்கான்னு அவன் வந்து போக்கிரி போக்கிரி சொன்னதை அவரால் சாதுவான அப்பா அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்போது அப்படி இருந்தார் இவள் மிகவும் கவலை பண்றார் அப்போ கிருஷ்ணனை அடைவதற்கும் உ பாயம் யோசித்தார் இவள் குண்டினபுரம் நாக்பூர் பக்கத்தில் அவர் இருக்கிறதும் துவாரக்கு எப்படி அடைவது தன்னுடைய அரண்மனைக்கு வரார் ஒரு பிராமணன் ரெகுலராக வரார் ஒரு உஞ்ச உஞ்சவருத்தி பிராமணன் உஞ்சவருத்தி பிராமணன் பொதுவாக வரக்கூடியவர் அப்படி அவரை வந்து சீக்கிரமாக கிருஷ்ணன் கிருஷ்ணன்ட்ட தூத்தனாக அனுப்பினார் தூத்தனாக இவளுடைய ருக்மணியினுடைய சந்தேகம் செய்தியை எடுத்துக்கொண்டு அவர் கிருஷ்ணன்ட்ட போகிறப்படி ஒரு தூதனாக அனுப்பினார் அவர் ஒரு பிராமணன் பிராமணன் உஞ்சவர்த்தி பிராமணன் சொல்லப்படுது அது வந்து விஸ்வாமித்திர ராகம் இருக்கலான்னு சொல்கிறார்கள் அப்புறம் கருட பகவானே வந்த ராகவும் சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லப்படும் பேர் யாருன்னு சொல்லலை யோகீஸ்வரர் அவர் யோகேஸ்வரன் சொன்ன உடனே இப்போ அனுப்ஷா மர மருட்சணம் உடனே அங்கே வந்து துவாரகையில் இருக்கார் துவாரகாப்பட்ட உடனே அஜானிட்டு பண்ணணும் பிறகே துவாரகாப்பட்டத்தை அடைந்தார் துவாரப்பாளர்களால் உள்ளே பிரவேசிக்கப்பட்டார் பிரிகாரன்னு துவார பாலகர்கள் அதான் செய்து சொல்லக்கூடியவர்கள் பிரத்திகாரர்கள் அது அப்படி வந்திருக்காரு கிருஷ்ணா ஜி பவா பகவன்னு பகவன்னு வாசுதேவா ஜிகி பவா அப்படின்னு சொல்லிட்டு பராக் பராக்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா அவர்கள் உள்ளே கொண்டு போய் அவரை கொண்டே விட்டார்கள் பிராமணர்கள்லாம் உடனே உடனே சொல்லியிருக்காரு தங்கமயமார் சிம்மகாதனத்தில் உட்காண்டு கூடியும் அந்த ஆதி புருஷனான கிருஷ்ணனை தர்சனம் பண்ணார் பிராமணர்கள் உத்தமரான அந்த கிருஷ்ணன் பிராமண பக்தர்கள் பிரம்மணிய தேவனை அதான் பார்க்க முடியும் பிரம்மண்ணதி பக்தர்கள் உத்தவனாக கிருஷ்ணன் அவரை பார்த்தோன்னே மகாத உடனே இறங்கி அவரை வந்து ஆசனத்தில் உட்கார வச்சு தேவர்கள் அவரில் கிருஷ்ணனை எப்படி உபச்சாரம் பண்ணார்களோ அப்படி உபச்சாரம் பண்ணார் சாது ஜனங்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கக்கூடிய பகவான் அவர் வந்து அவரை சாப்பிட விட்டோன்னா ஆகாரத்தை கொடுத்து வெளிப்பாரை செய்தார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாக்கு